He's referred to as the question from the flu. He's referred to as how the mixed genetics were, which translated to the challenge from inversely capacity here as a question. சரி அர்த்தம் என்கிற இந்த வேண்டுபவர் அந்த திருக்குறளுக்கான பொருளை பார்த்துட்டோம் இந்த வாரம் ஒரு கூற்ற நம்ம பார்ப்போம் அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா அன்னியும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சரி இந்த கூற்றுக்கு என்ன விளக்கம் உங்களுக்கு தெரியுமா வாழ்க்கையில நாங்க முதல் முதல்ல சந்திக்கிற எல்லாமே வந்து எங்கட பெற்றோர்கள் தான் அதாவது நாங்க முதல்ல சந்திக்கிற மனிதர்களா இருக்கு முதல்ல சந்திக்கிற நண்பர்களா இருக்கு முதல்ல சந்திக்கிற ஆசான்களா இருக்கும் எல்லாமே வந்து எங்களோட பெற்றோர்கள் தான் வந்து வந்து எங்களுக்கு முக்கியமான இறைவன் என்றதை காட்டிலும் அன்னைதாம் என்றதான் எங்களுக்கு வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு நபர்கள் ஒரு விடயம் என்றுதான் அந்த பழமொழி வந்து எங்களுக்கு சொல்லுது மே நம்ம பெற்றோர்களுக்கு மதிப்பும் மரியாதை விட தாயும் தந்தையும் பலர் வந்து அறியாமலே நம்ம பெற்றோர்களோட மனதை புண்படுத்தவும் அவங்களுக்கு ரொம்பநிலையை பாதித்திருக்கும் ரொம்ப கவலையா இருப்பாங்க ஆக நீங்க இந்த அந்நிய தினத்தை நல்லா பயன்படுத்திக் கொண்டு இதுதான் அருமையான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு நீங்க அந்நியருக்கு வந்து வாங்க தெரிப்பதோடு மன்னிப்போம் கேளுங்க அவங்க நிச்சயமாக மனசார நிச்சயமாக மன்னிப்பாங்க ஏற்றுக்கொள்வாங்க